ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொன்ன வழியில் நம்முடைய தர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரும் அதில் சில முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கா அது நல்ல கேள்வியாக இருக்கிறதுனால அந்த கேள்விக்கு பதிலாகவே ஒரு நாளைக்கு தர்மமாகவே நாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அது விஷயமாக பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இத்தனை பேர் வந்து நம்முடைய தர்மங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய ரிஷிகள் சொன்னபடி நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ நிறையா பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுவே மகாபிரிவாரோட அனுகிரகம் இத்தனை பேருக்கு இருக்குங்கிறது தெரியுது சந்தோஷமாக இருக்குது இனிமேலாவது நாம் எவ்வளவோ தூரம் விலகி போயிட்டோம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நம்முடைய வேதம் நம்முடைய ரிஷிகள் நம் முன்னோர்கள் இவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அழகாக நாம் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு வாழறதுக்கு வழி சொல்லி கொடுத்ததிலிருந்து நாம் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டு இப்போ திரும்பவும் நாம் கூடிய வரையிலும் அவர்கள் சொன்ன வழியில் வாழணும் அப்படின்னு இப்போ நிறையா பேர் வர்றது ஒரு ஆரோக்கியமான திருப்பம் இது கட்டாயம் அப்படி தான் இப்போ அப்படி வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுத்துனாலே மன உறுதி ஜாஸ்தியாயிடும் அதை நாம் அனுபவத்திலேயே பார்க்கலாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்ம உலகத்துக்கு விரோதமாக நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்லலை உலகத்தோடு ஒட்டி வாழணு தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது உலகத்தோடு ஒட்டி வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு நிட்டாலே உறுதிப்படுத்தினுட்டாலே ஏதோ நடுவில் பல கெட்ட சக்திகள் வந்து நமக்கும் வேதத்துக்கும் இடைவெளியை அதிகப்படுத்தி விடுத்தும் திரும்பவும் நாம் அதை அதன்படி வாழணும்னு நாம் ஆரம்பிக்கிறதே ஆரோக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு கேள்வி ரொம்ப அழகாக கேட்டிருக்கா இதுக்கே நான் ஒரு நாளைக்கு சொல்லணும்னு முன்னாடியே நினச்சின்னு இருந்தது தான் அது கேள்வியாகவே வந்துடுத்தோம் என்னென்னா இப்போ நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற வழியெல்லாம் பார்க்குற போது புருஷாவை ஒட்டி தான் அநேகமாக தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆச்சபணம் ஆச்சபணத்திலிருந்து ஆரம்பித்து ஆசனமாகட்டம் கட்டிக்கிற வேஷ்டி எதை எடுத்துட்டாலுமே புருஷாவை முன்னிட்டு முன்னிட்டு தான் சொல்லிகிட்டே வருது அவருடைய கேள்வி என்னென்னா இப்போ விஷயங்கள் அப்படின்னு இப்போ ரெண்டு நாளைக்கு பார்த்தோம் நியமங்கள் சாப்பிட்றது எப்படி அந்த பிராணாகுதிகள் பரிசேச்சனம் பண்ணுறது பிராணாகுதித்தி பண்ணுறது அந்த தீர்த்தபாத்திரத்தை எந்த பக்கம் வச்சுக்கணும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் புருஷாளுக்கு மட்டும்தானா பெண்களுக்கு கிடையாதா ஒன்றும் ரெண்டாவது இப்போ இந்த அதனால் புருஷ குழந்தைகளுக்கு நாம் சொன்னால் பொன் குழந்தைகள்லாம் ஏன் நமக்கு கிடையாதா இது அப்படின்னு கேட்குறான் இப்போ இன்னும் உள்ள உள்புகுந்து பார்த்தோமானா புருஷ குழந்தைகளை விட பொன் குழந்தைகளுக்கு இதில் ஈடுபாடு ஜாஸ்தி நாம் ஏன்னு இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன இதுக்கு வழி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அழகாக காட்டியிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் அப்படி பார்க்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் ஏதோ சொல்கிறது அப்படின்னு பார்க்க விடாது அதை அழகாக ரசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ரிஷிகள்லாம் நமக்கு காண்பிச்சிருக்காளே அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் என்ன சூக்மம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் உபநயனம்னு ஒன்று வருது அது ஏழாவது வயசில் பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கு அஞ்சாவது வயசுலேருந்தே உபநயனத்துக்கு காலம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சமே பிரம்மவர்ச்சசகாமஸ்யான்னு அஞ்சாவது வயசுலேயே பிரம்மோபதேசம் பண்ணுறது ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு வயசு சொல்லியிருக்கா ஆபஸ்தம்பர் ஏழாவது வயசில் உபநயனம் பண்ணணும் அப்படின்னு காண்பிக்கிறார் கர்ப்பா அஷ்டமேஷு பிராமண முபன ஈதா ஏழாவது பண்ணணும் அப்புறம் எட்டு ஒம்பது பத்து வரிசையாக வயசுகள் சொல்லியிருக்காள் இதில் கூட இப்போ உலகத்தில் ரெட்டப்படையில் பண்ணப்படாது ஒத்தப்படையில் தான் உபநயனம் பண்ணணுங்கிற பேச்செல்லாம் கூட இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அப்புறம் பின்னாடி விரிவாக நாம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பொம்நாட்டி குழந்தைகளுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டால் உண்டு அதாவது உபநயனம் வரைக்கும் ஆண் குழந்தைக்காகட்டும் பொன் குழந்தைகளாகட்டும் உபநயனம் வரைக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது காமச்சாரவாதபக்ஷாகா அப்படின்னு காமச்சாரம்னா நினச்சபோது நினச்ச இடத்துக்கு போகலாம் காமவாதாகன நினைச்சபோது நினச்ச வாழ்கிட்ட பேசலாம் காமபக்ஷாக எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்படிலாம் சாப்பிட்லாம் எப்படி எதை வேணால் சாப்பிட்லாம் இன்னும் கட்டுப்பாடுகள் கிடையாது உபநயனம் வரைக்கும் உபநயனம்ங்கிறது ஆயிடுத்துன்னா அப்போதான் கட்டுப்பாடுகள் வருது குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு உபநயனம்னா அந்த பூனல் போடுறோம் பிரம்மோபதேசம் பண்ணிவிட்டால் அதுக்கு உபநயனம்னு போயிரு அதுக்கப்புறம் நினச்சபோது நினச்ச இடத்துக்கு போகக்கூடாது நினச்சபோது நினச்ச வாழ்கிட்ட பேசப்படாது நினச்ச போதெல்லாம் சாப்பிடப்படாது இந்த கட்டுப்பாடுகள்லாம் வருது காரணம் என்னென்னா அந்த காயத்ரி மந்திரத்திலேருந்து ஆரம்பித்து அத்தனை மந்திரங்களையும் அந்த குழந்த புரஷ்ஷரணம் பண்ணுறான் புரஷரணம்னா அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் இவனுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தியை உண்டு பண்ணுறது அதுக்கு தான் புரஷ்சரணம்னு பேர் இவன் ஒரு மந்திரம் சொல்லி ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நூறு பர்சன்ட்டு கொடுக்கும் அப்படி அந்த மந்திரத்துக்கு பலனை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான் அந்த உபநயனத்திலிருந்து அதுக்காக தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள் நமக்கு வச்சிருக்கேன் இப்போ பார்க்கலாம் லோக்கத்திலேயே பார்க்கலாம் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்கிறது அப்படின்னா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சுட்டு முக்கியமான மாலை மாத்திரம் வச்சுப்பா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறம் மீட்டிங் ஆரம்பித்து நடக்கும் பார்க்குறோம் அதே போல் தான் அந்த குழந்தை இந்த இவ்வளோ மந்திரங்களையும் சித்தி பண்ண போகிறான் அதுக்கு ஆரம்பந்தான் பிரம்மோபதேசம் அதிலிருந்தே கட்டுப்பாடுகள் அவனுக்கு வருது ஏன்னா உயர்ந்த மந்திரங்களெல்லாம் அந்த குழந்தை சாதிக்க போகிறான் அதனால் இவ்வளோ கட்டுப்பாடுகளும் நமக்கு ரிஷிகள் காண்பிச்சிருக்கான் அதே பொன் குழந்தைகளுக்கும் உண்டு பொன் குழந்தைகளுக்கு எப்போன்னா அவளுக்கு உபநயனம் எப்போ ஆறுது அப்படின்னா கல்யாணம்தான் பொன் குழந்தைகளுக்கு உபநயனம் உபநயனஸ்தானம்னு பேர் கல்யாணத்துக்கு எப்படி ஆண் குழந்தைகளுக்கு பிரம்மோபதேசம் உபநயனம்னு சொல்கிறோமோ அதுபோல பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம் உபநயனம் அந்த சமயங்களில் தான் அந்த மந்திரங்கள்லாம் அந்த குழந்தை எடுத்துக்கிறா மந்திரங்கள்லாம் எடுத்துக்கிறா அந்த குழந்தை அந்த உப அந்த விவாகம் ஆனப்புறம் இந்த கட்டுப்பாடுகள்லாம் பொண்களுக்கும் உண்டு ஆகையினால்தான் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது பொன் குழந்தைகளுக்கு உபநயன இடமாக கல்யாணம் இருக்கிறதுனால குறைச்சலான வயசுலையே கல்யாணத்தை பண்ணுங்கோ அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா மந்திரங்கள்லாம் அந்த குழந்தைக்கு சித்தியாக போகிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால தான் அது மாதிரி கல்யாணத்தை வச்சுருக்க அந்த கல்யாணம் ஆயிடுத்துன்னா அப்புறம் எல்லாமே உண்டு ஆச்சமனம் உண்டு பரிசேச்சனம் உண்டும்ோ சாப்பிட்ற பொழுது பொன் பொ பரிசேசனம் உண்டு மந்திரம் கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே ஒரு நல்ல சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா பிரம்மோபதேசம் யாருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆகிறதோ அந்த காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆனவன்தான் வேதமந்திரங்களை படிக்க முடியும் வேதமந்திரங்களை படித்தவன்தான் வேதமந்திரங்களை சொல்லி பரிசேஜனம் பண்ண முடியும் அப்படி வரிசையாக வருது அதுபோல் பெண் குழந்தைகளுக்கு பிரம்மோபதேசங்கிறது கிடையாது காயத்ரி மந்திர உபதேசங்கிறது பெண்களுக்கு கிடையாது காயத்ரி மந்திர உபதேசம் கிடையாதுங்கிறதுனால தான் வேதத்தில் அவளுக்கு அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது வேதத்தில் அதிகாரம் இல்லாத போது பரிசேதனத்துலேயும் அதிகாரம் கிடையாது ஆனால் இப்போ பரிசேஜனம் பண்ணாமல் அவளுக்கு அது ஆரோக்கியமாக அமையுமா அப்படின்னா அவர்களுக்கும் அது ஆரோக்கியமாக அமையணுங்கிறதுக்காகத்தான் நம்ம நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா முதல்ல புருஷால்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பெண்கள்லாம் சாப்பிட்றது அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்க நாம் ஏதோ பெண்கள்லாம் அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா ஏதோ பெண்கள்லாம் அடிமையாக இருக்கணும் அப்படிலாம் வந்துடுத்து பேச்சுகள் நடுவில் அப்படி கிடையாது அதில் நிறையா சுவாரஸ்யம் இருக்குது புருஷாலெலாம் முதல்ல பரிசேஜனம் பண்ணி அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் பெண்கள் சாப்பிட்டால் அது பரிசேஜனம் பண்ணின அன்னம் அது அந்த அன்னம் தோஷமாகவே ஆகாது இன்னமும் பார்க்கலாம் இப்போ ஹோமம் நடக்கிற இடங்கள்லாம் பார்த்தா முதல்ல அந்த ஹோமம் பண்ணின வேதாத்தியனம் பண்ணின வைத்திக்கெல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கி பேர் சாப்பிட்றதை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த இலையில் வச்ச அன்னத்தை பரிசேஜனம் பண்ணின மாத்திரத்திலேயே அங்கே உள்ளே இருக்கிற அத்தனை வஸ்துக்களுமே பரிசேஜனம் பண்ணினதாக ஆகிடுறது சுத்தி ஆகிடுறது அந்த அன்னம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சுன்னு முதல்ல புருஷாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பெண்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா நம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அதை கடைபிடிச்சின்னு வந்திருக்கா அதற்கப்புறம் தான் அதெல்லாம் விட்டு போனத்துனால்தான் நமக்கு இதில் சந்தேகங்கள்லாம் வருது இதே ஸ்ரீ தர்மங்கள்னு அடுத்த உபன்யாசத்துலையும் தொடர்ந்து பார்ப்போம்